சச்சிதானிணே நமோ வேதாந்திய ிண கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே முனி சமூோத்தமசிரே நோசன பிரருச்சேன்மரா எட்டாவது ஸ்லோகம் ஏஷ மே சர்வர்மாணம் தர்மதிக்கமோமகண்டம் ஸ்தவைரச்சே நர இந்தகாஷியத்தினுடைய விசாரபாகம் லனியே கம் காரணம் உச்சிதிபருஷாத்தரவியலமனே आधिक्ये कारणं யன்றியன் யம்ச்சயன் யோம் இது விணுபராணே ேயய கு மைத்தோவுச்சனவம் வச்சன परमो धर्म उच्यते प्रवर्तते इति महाभारते மகாபார்த்தா ஜபயோஸ் इति भगवत वचनम, एतत सर्वम अभिप्रेत्य, येशमे मतह, ச்சனிசிப்பேத்தேமா அசிய ஸ்துதி லட்சண அர்ச்சனசிய ஆதிக்கே கிம் காரணம் உச்சியத்தை ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிக தமோ மத அதிக தம தர்ம எல்லா தர்மங்கள்லேயும் இது உயர்ந்த தர்மம் அப்படின்னு பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணுகிறார் இந்த அதிகங்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ அஸ்வமேத யாகமெல்லாம் இருக்குது அஸ்வமேத யாகம் பெரிய பெரிய யாகங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கிறபோது விஷ்ணு சகசிரநாமத்தை போய் இதுதான் தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம் மேலான தர்மம் சிறந்த தர்மம் அப்படின்னு எப்படி இதை சொல்லலாம் கேள்வி வரும் ஆக இந்த மாதிரி இதை புகழ்ந்து சொல்கிறதுக்கு என்ன காரணம் சர்வ தர்மானாம் அதிக இந்த விஷ்ணு நாமங்களையெல்லாம் ஜபம் பண்ணுறது தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு ஆச்சாரியரே ஒரு கேள்வி கேட்குறார் அஸ்யஸ்து மற்றதெல்லாம் சொல்லலை ஏன் அஸ்வமேதை யாகம் அப்படின்னா அவர் அதெல்லாம் கொண்டு வரலை எங்கே தேவையோ அங்கெல்லாம் கொண்டு வருவார் அதெல்லாம் பண்ணலை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அஸ்வமேதை யாகமெல்லாம் பெரிய உயர்ந்தது தர்மங்கள்லேயே உயர்ந்த தர்மம் அது பெரிய ரிச்சுவல் அது சாமானிய தர்மத்தில் வராது விசேஷ தர்மம் தான் அது அப்படி இருக்கும் போது இந்த தர்மத்தை என்ன அது ரிச்சுவல் ரிச்சுவல்லையே பல வெரைட்டி இருக்குது ஆனால் இதை இதுக்கையும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால் ஏன்னா அவரும் கேட்டிருக்கார் கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம் எதுன்னு கேட்டார் ஞாபகம் வச்சுங்க தர்மம்னால் அர்த்தம் இருக்குது சாதாரணமாக தர்மம்னா எந்த எண்ணங்கள் எந்த சொற்கள் எந்த செயல்கள் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் அமைதியை கொடுக்குமோ அந்த சொற்கள் எண்ணங்கள் செயல்களுக்கு தர்மம்னு பேர் அதுதான் அறம் ஆக அதில் சடங்குகள் உ அதில் சடங்குகள்லாம் உண்டு குழந்த பிறந்ததுலேருந்து இற வந்து வரைக்கும் நம்ம பண்ணுற சடங்குகள் அதில் வரும் குடும்பத்தில் இருக்கிற கடமைகள்லாம் அதுக்குள்ளே தான் வருகிறது ரிச்சுவல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்புறம் ஆட்டிடியூட்ஸ் நமக்கு இருக்கிற பாவனைகள் எல்லாம் தர்மத்தில் தான் வரும் இந்த பாரத தேசம் புனிதமானது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் என்னுடைய தாய் தெய்வத்துக்கு சமானம் தந்தை தெய்வத்துக்கு சமானம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நாஸ்திகம் கூட இதை ஒத்துக்கிறான் அது எப்படிப்பா தெய்வமாக முடியும்னு கேட்டால் சரி தெய்வம்னு சொல்லணும் நாங்கள் தெய்வம்னு சொல்கிற ஆட்டிடியூடு வேறே உங்கள் ஆட்டிடியூடு என்னென்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது அதுதான் அந்த பிளட்டில் இருக்கிற அந்த சம்ஸ்காரம் ரத்தத்திலே அது ஊறி இருக்குது எங்கேயோ ஒரு பக்கம் தாயே துணை தந்தையே துணைன்னு போடுவோம் ஆட்டோவில் கூட ஏன்னா அவர் இயற்கையே இறைவன் அப்படிங்கிறவர் அவர் இயற்கையே இறைவன் எப்படி கண்டுபிடிச்சார் தெரியல இறைவன் எப்படி இயற்கையாக இருப்பார் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களோ முதல்ல இறைவனால் என்ன அதை சொல்லுப்பா அப்படின்னா அது சரியாது ஏதோ யோசிக்கிறார் பறகுறையாக சிந்திக்கிறவர் இறைவன்னா தெளிவான அறிவு வேண்டாமா இறைவனுங்கிறவா சொல்லுக்கே தெளிவான அறிவு வேணும் நான் யாருங்கிறதுக்கு தெளிவான அறிவு வேணும் நான் ஏன் தொடர்ந்து வாழ விரும்புகிறேங்கிறதுக்கு காரணம் வேணுமே நான் ஏன் தொடர்ந்து வாழ விரும்புகிறேன் ஏன் சாக விரும்பலை ஏன் அதுக்கு என்ன காரணம் இல்லை தெரியணும் இல்லையா இப்படி நம்ம சடங்குகள் கடமைகள் பாவனைகள் பண்புகள் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாளும் சேர்ந்து தான் தர்மம் தர்மத்தினுடைய தன்மைகள் இவைகள் ஞாபகம் தர்மத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் ஆனால் இங்கே வந்து இதையே உயர்ந்த தர்மங்கிறார் ஏஷமே சர்வ தர்மானாம் அதிக தமாக தர்ம பகவனுடைய இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவதுதான் உயர்ந்த தர்மம் இறைவனை அர்ச்சனை செய்வது உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறார் தர்மம்னால் இந்த இடத்துல ரிச்சுவல்னு அர்த்தம் அதிர்ஷ்ட சக்தியை கொடுக்கும் ஷடங்குன்னு அர்த்தம் அதிருஷ்ட சக்தியை கொடுக்கும் ஷடங்கு வழிபாடு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நமக்கு மன வலிமையை அறிவாற்றலை கொடுக்கும் சாதனம் இதை வச்சு நாம் நம்ம விஷ்ணுவை நான் தியானம் பண்ணி பண்ணி எனக்கு மனசை நல்லா வச்சுக்கிறேன் எனக்கு நம்பிக்கையோடு பண்ணுறேன் ஆக விஷ்ணுவினுடைய திருநாமங்களை சொல்கிறேன் பொதுவாக இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி என்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி கொள்கிறேன் ஆ தர்மத்தோட லட்சியம் ரெண்டு தான் ஒன்று சகாம பலன் இன்னொன்று நிஷ்காம பலன் நிஷ்காமத்துக்கும் பலன் உண்டு சகாமத்தோட பலன் வந்து லௌகிக்க விஷயம் விஷய சுகம் நிஷ்காம கர்மாவோட பலன் பிரம்ம சுகம் ஆத்ம சுகம் பலனை விரும்பாமல் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் இந்த பலன் வேண்டாம் எனக்கு பணம் வேண்டாம் பதவி வேண்டாம் வேறு என்ன வேணும்னா எப்போது குய்ட்டாக இருக்கணும் மைண்டு எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் அதனால எனக்கு ரிலேஷன்ஷிப்போ எனக்கு செக்யூரிட்டியோ அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது அப்போ எனக்கு எந்த லெவலில் இருந்தாலும் சரி மரத்தடியில் இருந்தாலும் சரி பரம வியா உடம்பு முழுக்க நோய் வந்தாலும் எனக்கு மன அமைதி வேண்டும் அப்படி வந்துவிட்டால் அதை கேட்டால் பகவான் அது கொடுக்க தயாராக தான் இருக்கார் ஏன்னா கேட்க தெரியாது இவனுக்கு சுகஞ்சமே ஷய நஞ்சமே அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா நடக்கணும்னு அர்த்தம் நடக்கிற போதே தழுறதுங்கிறோம் இல்லையா கிராவிடேஷன் ப்ராப்ளம் இப்படி இப்படி நடக்கிறதே தள்ளுறது இல்லையா அது வந்து பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா வேதமே சொல்லி எடுத்து அந்த வயசாக வயசாக கிராவிடேஷன் பாடியோட கிராவிடேஷனில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம தெரியாமல் சொல்லிகிட்டுருக்கோம் தடு மாதிரின்னு இருக்கோம் பிபி அது இதெல்லாம் சொல்லின்னு இருக்கோம் நான் இப்படி போனோன்னா அது இப்படி போகிறது உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா நான் இந்த பக்கமாக போனோன்னா இது இந்த பக்கம் தழுறது சோமி இது உண்மைதான் ஆ என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம் எனக்கு வந்து அது கஷ்டமாக தெரியப்படாது எனக்கு மனசுக்கு சாந்தி வேணும் இவர் டைரக்ட் அப்ரோச் இந்த குறுக்கு வழியெலாம் கிடையாது இது வழி அந்த வழியெல்லாம் கிடையாது அதனால் இவர் என்ன சொல்கிறார் ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச காலாதி நியம அனபேஷத்துவம் ஆதிக்கே காரணம் சிம்பிள் அழகாக சொல்லிட்டார் அதாவது இந்த ஹிம்சை எல்லாம் இல்லை இந்த தர்மத்தில் வந்து ஏன்னா அவர் வைதிக தர்மத்தை வச்சுட்டு பேசுகிறார் தர்மம்னு சொன்னாலே புண்ணிய கர்மான்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க தர்மா சொன்னாலே புண்ணிய கர்மா புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் சடங்குகள் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆழ்வார் பாடினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்னெல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறாரு பாங்க நாராயணா நாராயணான்னு நீ சொன்னியான உன் குடும்பம் நல்லா இருக்குங்கிறார் உன் குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க குலம் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல வம்சத்தை கொடுக்கும்னு அர்த்தம் செல்வம் தந்திடும் வம்சத்தை கொடுத்து என்ன பண்ணுறது எல்லாம் தரித்திரமாக இருந்தது என்ன பிரயோஜனம் செல்வம் தந்திடும் நாராயண நாமத்தை சொன்னையானால் நல்ல குடும்பம் இருக்கும் நல்லா குழந்தைகளெலாம் இருப்பாங்க செல்வம் தந்துடும் அது மாத்திரமில்லை அடியார் படுத்துயர் ஆயினம் எல்லாம் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும் நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும் சுவடே இல்லாமல் தெரிஞ்சு பண்ணிவிடும் நீள் விசும்பருளும் சொர்க்கத்தை கொடுக்குங்கிறார் அருளோடு பெருநிலமளிக்கும் மோட்சமே கொடுக்குங்கிறார் அருணோ அருளோடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் இந்த உடம்பில் நீ வாழ்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவை காட்டிலும் உனக்கு உபகாரம் பண்ணுவோம்ப்பா அம்மா தான் இதிலேருந்து என்ன தெரியுது அம்மா நிறைய பண்ணுவான்னு தெரிகிறது அம்மா வந்து கண்ணும் கருத்துமாக குழந்த வேலை ஆசையாக இருந்தால் எல்லாம் பண்ணுவா ஆ பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அது என்னதுன்னா அப்படிப்பட்ட நலத்தை கொடுக்கக்கூடிய சொல்லை நான் கண்டு கொண்டேன்கிறர் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நான் அந்த விஷயத்தை புரிஞ்சு நுட்டேன் நாராயணா எனும் நாமம் சிவசிவ என்கிலர் தீவினை ஆழர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே சிவனோ விஷ்ணுவோ ஏதோ நாமம் சிவசிவன் அந்த பாபம் பண்ணவனுக்கு இந்த சிவசிவான்னு சொல்ல வராதுங்கிறார் திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் நம்ம சிவசிவான்னு சொன்னால் பாபமெல்லாம் போயிடும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவான்னு சொல்லிட்டு இருந்தால் வெறுமனை சிவசிவா சொன்னால் பிறகு நல்ல நூல்களை படிக்கணும் அவன் கடவுளுக்கு சமம் ஆகிடுவான் அப்புறம் என்னன்னா சிவசிவ என்ன சிவகதிதானே அவனுக்கு மோட்சமே கிடைச்சிடும் இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் அதை தான் இங்கே வச்சுன்னு சொல்கிறார் இதில் ஹிம்சை இல்லைப்பா என்ன பலவிதமான ஹிம்சை இல்லை நான் ஒரு கும்பாபிஷயம் பண்ணால் எத்தனை பேரும் நான் டிஸ்டர்ப் பண்ணணும் உண்மையாக இல்லையா நான் சும்மா இருக்க முடியுமா ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை வரையும் படுத்தி எடுத்துடுவேன் அதை கொண்டா இதை கொண்டான்னு ஏன்னா நான் வந்து கும்பாபிஷேம தீர்மானம் பண்ணிவிட்டேன் எனக்கு பேஷனேட்ருக்கு எனக்கு பேஷன்ட் இருக்குது என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கணும்னு சட்டமாக என்ன இவர் கும்பாபிஷேம் பண்ண போய் நம்மளை படுத்துகிறாரப்பாம்பா சொல்லுவாங்களா மாட்டாங்களா நான் சும்மா பண்ண சொல்லப்பா எல்லாேருக்கும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு எல்லாம் பகவான் கொடுக்க வேண்டியிருக்கேன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம எல்லோரும் சேர்ந்து புண்ணியம் பண்ணுவோன்னா அவன் அழுதுண்டே புண்ணியம் பண்ணுறான் நான் சிரிச்சுண்டே புண்ணியம் பண்ணுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் சிரிச்சுண்டே புண்ணியம் பண்ணான்னா அவனுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் ஏன்னா சிரிச்சுண்டே புண்ணியம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் இது மிஸ்ரகர்மா அழுதுண்டே புண்ணியம் பண்ணுறான் அழுதுண்டுருக்கிறதுக்கு காரணம் என்ன பாவம் வேலை செய்யறது புண்ணியம் பண்ணுறது எதுனாலன்னா பின்னாடி புண்ணிய சுகம் வரப்போகுது குழந்தைகளை அப்படித்தானே பண்ணுறோம் உட்கார் சொல் பகவான் நாமாவை சொல்லு இப்படின்னு குழந்தைகளை படுத்துறோம் அப்போ என்ன சுகமாகவாக இருக்கும் அதுக்கு அது எதையோ நினச்சின்னு கார்ட்டூன் பார்க்குறதை மிஸ் பண்ணிகிட்டுருக்கோமேனு எதுக்கு சொல்கிறேன் இந்த ஜபயஜத்தில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஜவம் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதானே வெளியில் இப்படிலாம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் செங்கல் வந்துதான் மண் வந்துதா கல் வந்துதா இவன் ஆளுக்கு வந்துதா பணம் இருக்கா பணத்தை இவன் நடுவில் சாப்பிட்டு விட்டானா எல்லாம் பார்க்கணுமே ஹிம்சைன்னா நான் பண்ணுறவனுக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் அப்புறம் வந்து அதை ஆசையோடு பண்ணுறவனுக்கும் டென்ஷன் சுற்றி வர கூட இருந்து வேலை பண்ணுறவனையும் டிஸ்டர்ப் பண்ணணும் இந்த மாதிரி ஹிம்சை இது பசுமா பசுக்களை வந்து ஆடை வெட்டுறது குதிரையை வெட்டுறது மனுஷனே வெட்டுற யஜ்யங்கள்லாம் இருக்குது நரமேத யஜ்யம்னு இருக்குது புருஷமேதம்னே இருக்குது அப்படி யாகங்கள்லாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட யாகங்கள்லாம் ஹிம்சை இருக்குது ஜீவஹிம்சை இருக்குது கொஞ்சம் அது கஷ்டப்படுத்தணும் ஆனால் அதுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அந்த ஜீவனுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறது சாஸ்திரம் எந்த ப எந்த ஒரு ஆடை நாம் பலி கொடுக்குறோமோ அந்த ஆட்டு உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும்னு வேதங்கள் சொல்லியிருக்கு அது புத்தர் வந்து கேட்டார் அதுக்கு உங்கள் அப்பாவை அனுப்பலாமேன்னார் உங்கள் அப்பாவை வேணால் யாகத்தில் போட்டால் அந்த அந்த உடம்புக்குள்ளே உங்கள் அப்பாவோட உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்குல்லையே அதுவும் நான் உயர்ந்ததுக்கு போட்டுமே ஏன் இந்த ஆட்டை வெட்டுறேன் அப்படின்னு கேட்டார் அவர் நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன் வேதத்தில் அப்பாவை போடணும்னு சொல்லியிருந்தால் போட்டிருவேன் ஏன்னு சொல்லுங்க அங்கே சொல்லலை அவங்களாம் வேதத்தில் அப்பாவை போட சொல்லி சொல்லலை வேதத்தில் அஸ்வம் நெய்வ கஜம் நெய்வ வியாக்கிரம் நெய் வச்ச நெய் போடுன்னு சொல்லலை வேதத்தில் சிங்கத்தை போடுன்னு சொல்லலை அதுவும் கடாவைத்தான் போட சொல்லிருக்கு பெண்ணாடை வெட்டச் சொல்லலை ஆணாடைத்தான் வெட்டி போட சொல்லியிருக்கு அஜா புத்திரம் பலிம் தத்தியாத் அப்போ இதெல்லாம் ஹிம்சை தானே அந்த உயிரை நம்ம துன்புறுத்துகிறோம் பாகவதத்தில் சில ஸ்லோகங்கள்லாம் வருது இனி என்ன தான் வேதத்தில் சொல்கிற யாகம்னு சொன்னால் ஹிம்சை ஹிம்சதான்னு அது ஒரு ஆர்குமெண்ட்டு போயின்னு இருக்கு அதனால் யாகத்தில் பசுவதே தோஷமில்லை அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் மற்றபடி தானாக வந்து தமக்கு சமைச்சு சாப்பிட்றது வந்து பாபம் ஆனால் யாகத்தில் வந்து வதை பண்ணுறது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நியாயம் வைத்து கொண்டிருக்காரு என்ன இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு யாகம் பண்ணணும்னா எத்தனை பேரை இது பண்ணணும் ஒய்ஃபு ஒய்ஃபு வந்து அவ்வளோ குளிக்கவே முடியாது ஆறு நாளைக்கெல்லாம் யாகத்துலாம் நிறைய நம் யாகத்தில் இருக்கிற நியமத்தை கேட்டால் யாகமே பண்ண பத்னி ஷாலான்னு சொல்லி அது தனியாக வைக்கணும் அவளுக்கும் அவளோட கோபரேஷன் இருக்கும் அவளுக்கு பாவம் எவ்வளோ சீரங்களில் சிரமம் இருக்குமோ தெரியாது இந்த ரித்விக்குகள் இவன் பாதி மந்திரம் சொல்லுவான் சொல்ல மாட்டான் அங்கேயும் யாகசாலையில் உட்காந்து ஃபோனை பார்ப்பான் அது நமக்கு ஹர்ட்டாக நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆகையினால் ஹிம்சாதி புருஷாந்தர புருஷாந்தரம்னா இன்னொருத்தம் வேணும் நிறைய பேர் ரித்விக்குகள்லாம் வேணும் அதுக்கு தக்ஷ நிறைய விதவிதமான திரவியங்கள்லாம் வேணும் மாவுாவலையை கொண்டா தர்பயை கொண்டா நூலை கொண்டா வாசனை பொடியை கொண்டா தண்ணீரை கொண்டா சுத்தமான ஜலத்தை கொண்டா மேடக்காரனை கூப்பிடு கொடை எடுத்துட்டு வா நீ இங்கே நில்லு அங்கே நில்லு இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் என்னென்னா இந்த கால இந்த இடத்துல தான் பண்ணணும் எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துலாம் இந்த யாகத்தை பண்ணக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் தான் பண்ணணும் சாதுர் மாசிய காலத்தில் தான் இதை பண்ணணும் உத்தராயணத்தில் தான் இதை பண்ணணும் உத்தராயணத்திலையும் இந்த மாதத்தில் தான் பண்ணணும் இந்த திதியில்தான் பண்ணணும் இந்த நட்சத்திரத்தில் தான் பண்ணணும் இந்த ஹோரையில் தான் பண்ணணும் இந்த லக்னத்தில் தான் பண்ணணும் இப்படி எல்லாம் நியமங்கள் இருக்கப்போ அது ஒன்றுமே கிடையாது ஒரு நியமம் கிடையாது நீ வேறு ஒருத்தனை கூப்பிட்டுன்னு பண்ண நீயே உட்காந்துட்டு விஸ்வம் விஷ்ணு பஷட்கார சொல்லிகிட்டே இருக்கு தனியாக நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ ஊதுபத்தி கூட பொருத்தி வைக்க வேண்டும் நீ பூஜை ரூமில் தான் பண்ணணும் இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம் பெட்டில் படுத்துன்னு கூட பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறார் கால தேசம் எதுக்காக பண்ணிவிடலான்னு நினச்சிட்றாங்க உடனே சௌரியமாக போச்சுன்னு விட்டான் ஓ சுவாமிலே சொல்லிவிட்டாருன்னு உடம்பு முடியலன்னு அசக்தேத் ஏன் உச்சுங்கோ சக்தனாக இருந்தால் ஒழுங்காக குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணலாமான்னு கேட்பான் தலை குளிக்கலாமா வேண்டாமாம்பா அடுத்த கேள்வி பா பதில் சொல்லி நமக்கு ஒரு வழியாக தலை குளிச்சா பாதி தலை குளிக்கலாமான்னு கேட்டான்னா என்ன பண்ணுறது நமக்கு அதுக்கு வேறு பிளான் பண்ண வேண்டியிருக்கு இந்த வகுடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் குளிக்கட்டுமா இந்த பக்கம் குளிக்கட்டுமான்னு கேட்டான்னு வச்சு அவர் வலது கண் டாக்டர் இவன் இடது கண் டாக்டர் மாதிரி எல்லாம் ஆள் இருக்கா நம்ம ஊரில் எப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு சம்சய சிக்காமணிகள் காலாதி நியம அனபேக்ஷத்வம் ஒரு நியமும் கிடையாது ஆதிக்க காரணம் அதுதான் சிறப்புக்கு இதுக்கு ரொம்ப ஆதிக்க காரணம் யாரையும் நீ ஹர்ட்டை ஹிம்சையே பண்ண வேண்டாம் உன்னையார் ஆசிரமம் நடத்த சொன்னால் கோவில் வச்சுக்க சொன்னால் பேசாம மூலையில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு மரத்தழியில் உட்காண்டு விஷ்ணு சாஸ்திராமத்தை சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது சரி ஆதிக்கே காரணம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் இதி விஷ்ணு புராணி ஆறு ரெண்டு பதினேழு தியாயன்கிருத்தே கிருத்த யுகத்தில் தியானம் த்ரேதாயாம் யஜை யஜன் திரேதா யுகத்தில் யாகங்களால் வழிபாடுறது துவாபரே அர்ச்சையன் துவாபர யுகத்தில் பகவானை புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறது எது ஆப்னோத்தி இதெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்குமோ தது ஆப்னோத்தி அது கிடைக்கும் எப்போன்னா கலவு கலியுகத்தில் கேசவம் சங்கீர்த்திய தது ஆப்னோத்தி கலியுகத்தில் கேசவனை நன்றாக கீர்த்தனை பண்ணி அவனுடைய திருநாமங்களை சொல்லி அதனால் அடையலாம்னா இங்கே ஏதாவது கிளியரை மோ எதாப்னோத்தி ததாப்னோத்தின் இருக்குது எதுனா என்ன ததுன்னா என்ன சொல்லுங்கள் ஸ்லோகத்தை எதுன்னா என்ன எதை அடைவானோ அதாவது கிருதயுகத்தில் தியானம் செய்து எதை அடைவானோ த்ரேதாயுகத்தில் யஜங்களை செய்து எதை அடைவானோ துவாபர யுகத்தில் செய்து எதை அடைவானோ அதை கலியுகத்தில் கலியுகத்தில் கேசவனை சங்கீர்த்தனம் செய்து அதை அடைவான் எதை எதை எதை எதை எதை அப்படின் சித்த சுத்தி மோக்ம்னு சொல்ல மாட்டோம் நிறைய பேருக்கு அதுதான் சித்த ஞானமும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது ஆக நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்லோகம் அப்படி தான் இருக்குது எதாப்னோத்தி ததாப்னோத்தி இருக்குது மோக்ஷம் ஆப்னோத்தின்னா எழுதி வச்சுருக்கு சாஸ்திரத்தில் தர்மானுஷ்டானத்துக்கு பலன் மோக்ம்னு எங்கேயா சொல்லியிருக்கா தர்மானுஷ்டானத்துக்கு பலன் மோக்ஷம்னு கிடையாது தர்மானுஷ்டானத்துக்கு பலன் ச காமிய விஷயம் அல்லது சித்த சுத்தி ரெண்டு தான் விஷ்ணு சாஸ்திர பலஸ்ருத்தியில் என்ன சொல்லியிருக்கு பலஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்குன்னா வேதாந்த கோபிராமண சாத்துன்னு கத்ரியோ விஜய் பவேத்துன்னு இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொன்னால் பிராமணனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் ஜானம் ஏற்படும் அப்படின்னர் பல ஸ்ருத்திலையும் கரெக்டாக இருக்குது ஆகினால் நிறைய பேர் இதை வச்சுன்னு மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் சொல்லிகிட்டு இருக்கா ஆக இங்கே வந்து ஞாபகம் வச்சுங்கோ விஷ்ணு சஹஸ்திரநாமத்தை சொன்னால் விஷய சுகமும் கிடைக்கும் விஷ்ணு சஹஸ்திரநாமத்தை பாராயணம்னால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அர்த்தம் வேண்டாம் காமம் வேண்டாம் எனக்கு புண்ணியம் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை கொடுப்பேன் ஞானம்னால் தானாக வந்துவிடாது நல்ல குருவை கொடுப்பார் சாஸ்திரம் படிப்பான் விஷயம் புரியும் மோட்சத்தை அடைஞ்சுடுவான் இதுதான் ஆச்சாரியர்களோட வழி நிறைய சொல்ல போகிறார் இது பின்னால் எங்கேயும் கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது ஆக என்னால் இது ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கார் இப்போ அன்றைக்கூட ஒன்று பார்த்தோம் இந்த பாருங்க இந்த வாக்கியம் லோகாத்தா லோகாத்தியக் சப்த்துக்கு அர்த்தம் இன்னும் இருக்குது பல இடங்களில் இருக்குது கிஞ்சப்பன் முச்சத்தை ஜந்து ஜன்மசம்சாரபந்தனாத் மூணாவது ஸ்லோகம் அதில் ஜன்ம சங்கராச்சாரியர் பாஷ்யம் அஜான விஜம்பித்தான அவிலக் அவித தா ஜன்மாரா துச்சோ போட்டு அடுத்த வாக்கியம் வர முச்சன்மாரி உபலட்சணம் இத்தரா ஃபலான மோட்சியம் பழப்புகர் அதாவது மோஷ் மோட்சிய முச்சு ஜன்ம ஜன் ஜன்மம்சாரபு ஜன்மசாரத்திலே எதை ஜபிச்சு விடுவ விடுபடுறான்னு அதை சொல்கிறபோது இங்கே சொல்கிறார் ஆஹ் அஜானத்தை போ அஜானத்தினால் உண்டான எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்கார் சம்சாரகா ஆஹா அஜானத்தினுடைய விளைவுலாகிய பந்தத்திலேருந்து விடுபடுவான்னு அங்கே சொல்லியிருக்கார் விடுபடுவான்னு கேட்டிருக்கார் ஆனால் இவர் பதில் சொல்கிற போது எப்படி சொல்கிறார் ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிக தமோமதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சேத்து நரஹா சதா அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம் முதல்ல பாஷ்யத்தில் அவர் அர்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டு விசாரம் பண்ணுறாரு இங்கே என்ன ஆதிக்கத்துக்கு என்னையாக விசேஷம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதை சொல்கிறார் அதுலெல்லாம் வந்து நிறைய திரவியம் வேணும் மனுஷாவோட சகாயம் வேணும் கால நியமங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் இதுக்கு அது இல்லை பொதுவாக தர்மா ஞான் வச்சுங்கோ தர்மானுஷ்டானம் அது காயிக்கம் கர்மா வாச்சிக்கம் கர்ம மானசம் கர்மா நாம சங்கீர்த்தனை எந்த கர்மாவில் வரும் வாச்சிக்கம் கர்ம இப்போ வாச்சிக்கம் கர்ம கர்மஃபலன் என்னவாக இருக்க முடியும் கர்மபலன் மோக்ஷான்னு சொல்லுவோமா கர்மபலன் மோக்ஷான்னு சொன்னால் அனித்தியம் ஆயிடும் எத் கிருத்தகமாக தது அனித்தியம் நான் வேதமே சொல்லிடுத்து நாஸ்தகிருத்திருத்தேன முண்டகோபனிஷத்தை சொல்லிவிடுத்து கர்மணா மோட்சா நாஸ்தி கர் நர்மணா வாச்சிக்கா காய்க கர்மணா வானசகர்மணா வா ந வாக்கால சைர கர்மா தானே பகவன்நாம சங்கீர்த்தனம் அப்போ பகவன்நாம தியானம் எதில் பண்ணுறோம் பகவானுடைய ஸ்வரூபத்தியானம் எங்கே பண்ணுறோம் அந்தரணத்தில் பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து என்ன இந்த சம்ஸ்கிருத்தில் ரெண்டு மோக்ஷம் மோக்ஷம் பலவிதமாக வர்ணிக்கப்படும் நம்ம அது ஜீவ யாத்ரா அது படிச்சுன்னு இருக்கும் சங்கராச்சாரியார் மோக்ஷத்துக்கு சொல்கிற லக்ஷணமே வேறு மோக்ஷா சுவாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா ரொம்ப அழகான டெஃபினேஷன் நான் என்னுடைய இயல்பில் இருக்கிறதுக்கு பேர் மோட்சம்னு என்ன பாடி மைண்ட் காம்பேன்னா கிடையாது அப்படி I am not body-mind complex. This body-mind complex and individualities are super-imposed on everybody. That's the point. That's why I told you. If I am not aware of that, what do I do? What do I do? What do I do? I am not aware of that. What do I do? What do I do? What do I do? What do I do? நாம சங்கீர்த்தனம் தான் ஞானத்துக்கு சாதனம் ஞானத்துக்கு சாதனம் பிரமாணம் பிரமாணம் பிரமாணம்னா என்ன உபனிஷத் பிரமாணம் உபநிஷத்தில் சொல்லியிருக்கிற தத்துவமசிரி வாக்கியந்தான் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை கொடுக்குமே தவிர வேறு எதுனாலையும் ஞானம் அதுவும் விசாரம் பண்ணணும் குருமுகமாக படிக்கணும் தத் விஜானார்த்தம் ச குருமே அபிகச்சேத் அதை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு நீ குருவினிடம் செல்ல வேண்டும் என்று உபனிஷத்தே சொல்கிறது அப்போ உபநிஷத்தனோட பிராமணியம்லாம் என்னருது பகவன் நாமாவிலே ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னா உபனிஷத்தோட பிராமான்யம் என்ன அப்போ நான் ஓப்பனாக சொல்லுங்க உபனிஷத் பிரமாணம் கிடையாது ஹோல் சொல்லுங்க பார்ப்போம் தைரியமாக சொல்லுங்க உபநிஷத்துக்கள் மோட்சத்துக்கு பிரமாண ஞானத்துக்கோ மோட்சத்துக்கோ பிரமாணம் கிடையாது சொல்ல மாட்டா சொல்ல முடியாது வி ஆர் ஒர்ஷிப்பிங் ஷங்கராச்சாரிய ஆல்சோ வாட் சரி நீ சங்கராச்சாரியரை பூஜை பண்ணலை நீங்கள் அப்படின்னா விட்டுருங்கோ நாங்கள் சங்கராச்சாரியர் கட்சி இல்லை நாங்கள்லாம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி தனியாக உங்கள் சித்தாந்தத்தை சொல்லிவிட்டு போங்க சங்கராச்சாரியாரே நாங்கள் பூஜை பண்ணுவோம் ஆனால் சங்கராச்சாரியாரை சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதுதான் பெருசாக இருக்குது இப்போது சரி போய்ட்டு போய்டும் இருக்கிற விஷயத்த சொல்லணும் முல்ல தியாய் கிருத்தே கிருத்த யுகத்தில் தியானம் பண்ணினா சித்த சுத்தி கிடைக்கும் பகவானை தியானம் பண்ணால் போகும் யஜங்களால் திரேதா யுகத்தில் யாகம் பண்ணினாத்தான் நமக்கு சித்தசுத்தி இந்த இடத்துல சித்த சுத்திங்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க காமியஃபலனும் கிடைக்கும் பகவான் நாமாவை சொல்லி எனக்கு இதெல்லாம் வேணும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்லி பகவான் அது அர்த்தார்த்தி ப்ராப்னு யாத் தர்மார்த்தி ப்ராப்ணு தர்மம் புண்ணியம் வேணுங்கிறவனுக்கு புண்ணியம் மாத்திரம் போகிறோங்கிறான் சித்தசுத்தின்னு வச்சுக்கோங்களேன் தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி ச அர்த்தம் ஆப்னுயாத் செல்வம் வேண்டும் என்பவனுக்கு செல்வம் கிடைக்கும் புண்ணியம் வேண்டும் என்பவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் மனத்தூய்மை வேண்டும் என்பவனுக்கு மனத்தூண்மை மனத்தூய்மை கிடைக்கும் காமான் காமி கல்யாணம் ஆகலை பொண்ணு வகனம் மாப்பிளவகணம் கிடைக்கும் காமான் காமீ காமீ காமாநாயத்து கொழந்தை இல்லைனீ ஆப்னுயம் கொழந்தைகிழ விரும்புறவனுக்கு கொழந்தைகிடைக்கும் பிரீச் பிரஜான் பிமாஸ்யுச்சிஸ்தம் வாசுதேவ் பிரக்கீர்த்தோலம் யாதிப்பாச்ச அச்சலாம் ஸ்ரீயம் ஆப்னோதி குறையாத செல்வம் கிடைக்குமா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இழம் இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் நீங்காத செல்வம்ன ஆண்டாள் அதனால் அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேயப்பிராப்தம் சுகாநிச்ச விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜெகத்பிரபுமவியயம் சங்கரபாஷியம் இதோடு முடிகிறது கடைசியில் பலஸ்வதி நத்தேயாந்தி பராபவம் அதோடு முடிச்சுடுறார் அப்புறம் அர்ஜுன உவ்வாச்சாலாக நம்ம சொல்லின்னு இருக்கோம் சங்கரபாஷம் அதோடு ஓவர் நத்தேயாந்தி பராபவம் நதேயாந்தி பராபவ ஓ நமதி முடிச்சுடுறோம் தே பராபவம் ந ஆ நம்ம இதுக்கெல்லாம் பலஸ்ருத்தியும் பிரமாணம் நான் எதை சொல்லின்னு இருக்கேனோ சங்கராச்சாரியாக சுருக்கமாக சொல்லியிருக்கார் தியாயன் கிருத்த யஜன் யஜ்ஞி திரேதான் அதனால்தான் போட்டார் எத்து தத்துன்னு போட்டு அந்த புரோனவனை போட்டுட்டார் இந்த புரோனவனை வச்சுன்னு யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதனால் கிருத யுகத்தில் தியானம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் திரேதா யுகத்தில் யஜ்ஞங்கள் பண்ணினால் அப்புறம் வந்து என்ன கலியுக துவாபர யுகத்தில் பகவானுடைய ரூபத்துக்கு அர்ச்சனை பண்ணினால் மோக்ம் கிடைக்கும் கலியுகத்தில் பகவான் நாமாவை சொன்னாலே மோக்ம் கிடைக்கும் பகவானுக்கு அர்ச்சனை கூட பண்ண வேண்டாம் சொல்லு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலாம் நாமாதானே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் இது வைஷ்ணவ சித்தாந்தம் அதனால் ஆகாமி சஞ்சித பிராரப்தமெல்லாம் போயிடுங்கிற ஆண்டாள் சங்கரபாஷ்யத்தில் இதை பார்க்குறோம் நாம் ஆ த்ரேதாயாம் யம் யாகங்கள் செய்து அர்ச்சனை பண்ணி கலியுகத்தில் பகவன் நாமாவை சொன்னாலே சித்தசுத்தி கலவு கல்மஷ சித்தானாம் பாபதிரவ்யோபீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர்கோவிந்த கீர்த்தனம் எல்லோரும் இந்த மோட்சம்னு நினச்சிட்டுட்டாப்போம் மோக்ஷம் ஞானம்னு நினச்சிட்டுட்டாப்போம் சித்தசுத்தியை போய் மோக்ம்னு யாராவது சொல்லுவாள் சித்தசுத்தி வந்து மன தூய்மை வந்து முக்தின்னு சொல்ல கொயட்டிடியூட் அதுதாங்க மோட்சம்னா அப்படி இல்லைப்பா மோட்சங்கிறது வந்து சாஸ்திரத்தில் அர்த்தம் வேறு மோக்ஷம்னு சொன்னால் நான் இங்கே போட்டிருக்கேன் இடைவிடா நிறை உணர்வு இடைவிடா நிறை உணர்வு என்ன விவகாரம் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் மனசில் தி என்னது தி பாட்டம் ஆஃப் ஹார்ட் என்னதுன்னா கொய்டோ குய்ட் ஆழ்கடல் போல ஆழ்கடலை போல் அமைதியாக இருந்துகிட்டே இருக்கும் மேலே அலையெல்லாம் வந்துட்டுருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதியோ அமைதி அது அதுதான் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் கல எதாப்னோத்தி ததாப்னோத்தி கலவு சங்கீர்த்திய கேசவம் கலவு கலவுனா கலியுகத்தில் கேசவம் சங்கீர்த்திய கேசவனை நன்றாக புகழ்ந்து பாடி என்ன கிடைக்கும்னா தது ஆப்னோத்தி தது ஞாபகம் உச்சுங்கோ அர்த்தகாமம் வா இல்லை சித்தசுத்தி வா சத்குரு பிராப்திர்வா சாஸ்திர உபதேசம் வா என்னெல்லாம் போட்டிருக்கேன் நீ விரும்பி இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குங்கிறதுக்காக நான் இருபத்தஞ்சா விஷ்ணு சாசனம் சொன்னேன் சொல்லிக்கோ குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் சொல்லிக்கோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மோட்சம் வேணும் ஞானம் வேணும் குருக்கிட்ட போகணும் படிக்கணும் அதுக்கு மைண்டில் எனக்கு சாதனை சதுஷ்ட சம்பத்தி குவாலிஃபிகேஷன் வேணும் அதுக்காக நான் சரி பண்ணு ரோகார்த்தோ முச்சியத்தை ரோகாத் பத்தோ முச்சியத பந்தனாத் பத்தானா இவன் ஜெயிலில் இருக்கிறவனை விடு வைக்கிறதுக்குன்னு விட்டான் இந்த பத்தன் இல்லை ஜெயிலில் மாட்டின்னு விட்டா அதனால விஷ்ணு சாசனாக சொல்லுவோம் எதுக்கு எடுத்தாலும் ஏழு கெடுக்கான்னு ஒரு மருந்து சொல்லுவான் அது மாதிரி அதாவது ஒருத்தன் தலை வலின்ண்ணா ஏழு கடுக்காயரைச்சி தலையில் பூசுன்னா வயத்து ஏழு கடுக்காயரைச்சி குடின் நாயு என்ன எல்லாத்துக்கும் ஏழு கெடுக்கா எதுக்கு எடுத்தாலும் ஏழு கடுக்கா மருந்து மாதிரி என்ன சொன்னாலும் சரி விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ணுப்பா விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு சமாளியே சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்துலேயே சொல்லிவிட்டார் கேயம் கீதா நாம சகசிரம் முராரிசமர்ச்சா அப்படி சொல்லியிருக்காரு சங்கராச்சாரியர் பகவத் கீதா கிச்சித் அதித்தா கங்காஜலவிக் கணிக்காபீதா சகிருதப்பிய முராரி சமர்ச்சா கிரியத்தை தசயம சர்ச்சா பாழா சொல்லியிருக்கார் சஹசிரநாமத்தை சொல்லுங்கோன் ஏன்னா சகசிரநாமங்கிற பதத்தை சொன்னாலே அது விஷ்ணு சகசிரநாமம் தான் சிவசகிரநாமோ தேவிசஹாஸ்திரநாமோ லலிதாசாஸ்திரநாமோம் அப்புறம்தான் இது பெரிய அடிக்கடி வாதம் வரும் பண்டிதாளுக்குள்ள சகஸ்திரநாமத்தில் லலிதா சஹஸ்திரநாமம் உயர்ந்ததா விஷ்ணு சஹஸ்திரநாமம் உயர்ந்ததா போடுறதா இருந்தால் இப்படிதான் சண்டை போடணும் என்ன அந்த கட்சி இந்த கட்சி சண்டை போடுறதை விட இது நல்லா இருக்குல்ல என்ன விஷ்ணு சகஸ்திரநாம லலிதா சஹஸ்திரநாமமாக உடனே ஆரம்பிப்பான் லலிதா சஹஸ்திரநாம கட்சி சக்தி இது இது இது இது நாமம் அது வந்து குங்குமம் நாமத்துக்கும் குங்குமத்துக்கும் சண்டை போட்டால் இப்படி இல்லை சண்டை போடணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே இந்த சாஸ்திரச் சண்டை இருக்கே ரொம்ப நல்லது தான் போட்டால் இந்த மாதிரி பேஷண்ட்டாவது இல்லையாத விஷயமாவது கிடைக்கும் இந்த லௌகிகத்தில் வந்து இவர் வருவாரா அவர் வருவாரா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல என்ன என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியல ஆனால் போகணும் அதுக்கும் யோசிக்க வேண்டியிருக்கு ஆஹா எதாப்னோ ததாப்னோ அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்துக்கு இதான் அர்த்தம் ஆஹா எது வனமானான்னு கிடைக்கும் ஞாபகம் வச்சுங்கோ சத்குருப்பிராப்தி சித்தசுத்தி சோட சரி சங்கராச்சாரிய நான் சொல்லலை சங்கராச்சாரியர் சொல்கிறார் சித்தசுத்தையே கர்ம சிம்பிள் லா நாம வாச்சிக்கம் கர்ம கர்மணா மோட்சா நாஸ்து சித்தாந்தம் பொண்ணியாச்சு அது வாய்கம் காய்க்கம் வாச்சிக்கம் வானசம் ஆஹ கமணம் நனு கமணி கம இல்லை வைதிக்கி இல்லாட்டி கிருஷ்ணர் சர்வர்மா பரித்தஜும் சர்வா கர்மாஜ மாமேக்கணம் விர சரி அடுத்த ஷ்லோக்கத்துக்கு அர்த்தஞ்சொலே ஜப்பியேத்மணோய குறியதன் வாத்தோராண உச்ச ேமியே ப்ராமணன்க்கு எல்லாம் சித்திக்கும் ஜபத்தினாலே வேதத்தில் நிறைய ஜபங்கள்லாம் இருக்கு எஸ் ஷந்தசா மிருஷோ விஸ்வரூப்ப ஜப்பம் மய மந்திர ஆமாந்த ப்ரம்மச்சாரிணஸ்வமா மந்திரமே மந்தா அப்புறம் அஹம் விரசேரிவ அது ஜபமரம் சஹனாபவத்துவே ஜபம் வந்துடும் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது சகனாபவத்துவே திரும்ப திரும்ப ஜபம் பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் குருக்கிட்ட ஏதாவது அபிப்பிராய பேதம் வந்ததுன்னா உட்காந்து பண்ணிடுன்னு வா வித்விஷா வகை மாவித்விஷா வகை சொல்லிகிட்டே இருக்கணும் ஜபம் பண்ணணும் அப்புறம் இந்த அசதோமா சத்கமையை தமசோமா ஜோதிர்கமையோ நம்ம அ சோமா சத்கமயா பாவம் இந்த சொல்கிறபோதே நமக்கே நோ பண்ணுறது அது வந்து பேர் அப்யாரோக மந்திரம்னு பேர் பிருகதாரணி கோபநிஷத்து அது அப்யாரோக மந்திரம்னு பேர் அது இப்போ நம்ம சொல்கிறது அது மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் நிறைய இருக்குது அசதோ மா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர் மாமிருதங்கமய அப்படி சொல்லணும் அது சொல்கிறதுக்கு முறையும் அது திரும்ப திரும்ப வரும் அதெல்லாம் சொல்லி ஃபுல்லாக சொன்னால் தான் அது ஜபமந்திரம் அதனால் ஜபத்துக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கூட பார்த்தோம் நம்ம பிரம்மணே தாரணம் மே அஸ்திராகரணம் ஜபமந்திரம் ரிதம் அது எதுக்கு சுத்திக்கு ஏகாகிரதைக்கு சித்த மனசில் மறக்காமல் இருக்கிறதுக்கு ரிதந்தபா சத்தியந்தபஹா ஜபம்னு சொன்னோம் அது எதுக்குன்னா அது வந்து சித்த சுத்திக்கு இல்லை அங்கேயும் தபஸ் ஏகாகிரதைக்கு தான் பார்த்தோம் அங்கே மேதாசக்திக்கு ஜப்பம் ஏகாகிரதைக்கு இன்னொரு ஜபம் மகாநாராயண படித்ததில் படித்தோம் இப்போ சரி அடுத்தது இதை சொல்லுவோம் அத்த விஷ்ணு புராணம் இது மானவம் வச்சனம் மனுஸ்மிருதி விஷ்ணு புராணத்தில் முதல்ல படித்தது ஆறு ரெண்டு பதினேழு இது வந்து மனுஸ்மிருதி 2, எழுபத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி ஏழு ரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ஜபம் பண்ணியே ஜப்பியேன ஜப்பியேன ஜப்பேனையேவன் அர்த்தம் ஜபத்தினாலேயே சம்சித்தியேத் வேண்டியதெல்லாம் பெறலாம் அப்படின்னு அர்த்தம் சம்சித்தியேத் யாருன்னா பிராமணா பிராமணா ஜப்பேனேவ சம்சித்தேத் பிராமணஹானா ஏன் வச்சுக்கோங்க பிராமணனா பிறப்பால் பிராமணன் அந்த விஷயம் இல்லை அங்கேயும் இருக்குது அது இல்லைன்னு நான் சொல்லலை அப்போது அவனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு இல்லை அது சமூகத்துக்கு அவன் நினைக்கிறான் இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு உட்காந்துட்டு ஜவம் பண்ணுறான் பிராமணன் கோவிலில் உட்காந்துட்டு ஜவம் பண்ணுறான் லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்தூ என் பூனலை அறுத்தாலும் பரவாயில்லை கண்ணாடியை உடைச்சாலும் பரவாயில்லை என் கழுத்தில் கத்தியே வச்சு கொன்னாலும் பரவாயில்லை நான் எல்லோருக்கும் நண்பனாக விளங்கும் அடுத்த ஸ்லோ லைன் சொல்லப்போகிறது நான் எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் கண்ணுக்கும் கருத்து கட்டாத சக்தியெல்லாம் வாங்கி வாங்கி இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு பிராமணன் பெரிய சோசியல் சர்வீஸ் செய்கிறான் கண்ணுக்கு தெரியாத சக்தியை வாங்கி கொடுக்குறான்னு தெரிஞ்சால் எந்த மனிதன் மதிக்க மதிக்காம இருப்பான் அறிவுள்ள எந்த மனிதன் மதிக்காமல் இருப்பான் இவன் இதுக்குன்னே படைச்சி வச்சுருக்காங்கப்பா இவன் இதே பண்ணின்ட்டுருக்கான் காலையிலேருந்து துர்ஜன சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜன சாந்தி மாப்பனையாத் எல்லோரும் கெட்டவர்கள் நல்லவர்களாகட்டும் நல்லவர்கள் மன அமைதியை பெறட்டும் மன அமைதி பெற்றவர்கள் மோ மோக்ஷம் அடையட்டும் மோக்ஷம் அட்ட அடைந்தவர்கள் மற்றவர்களுக்கு மோட்சத்துக்கு வழியை சொல்லி கொடுக்கட்டும் இப்படியெல்லவோ இருக்குது பெரிய கேப்பை புழுந்துடுத்து என்னால் இவங்க என்னமோ இவனுக்கு சுப்பீரியர் கா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு அவனுக்கு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு ஒரே காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸு யாருன்னு நிம்மதியில்லை யாருக்கும் சாந்தி கிடையாது ஓம் அசாந்திஹி அஷாந்திஹி அஷாந்திஹிதான் சொல்லணும் எங்கும் அமைதியின்மை அப்படிதான் இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே ஜவுமண்டன் தேனியே நல்லா இருக்கட்டும் தேனியில் மக்களுக்கெல்லாம் நல்ல குடி தண்ணீர் கிடைக்கட்டும் நான் நிஜம் சொல்லின்ட்டுருக்கேன் இன்றைக்கு பலிக்க போகிறதோ தெரில தக்ஷாமுத்திட்ட சொல்லுவேன் இவங்க யாராவது வந்து சுவாமி தண்ணி கஷ்டம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும் மனுஷனுக்கு காற்று தண்ணி இதெல்லாம் பேசிக் நீடு இல்லை நம்ம ஆசிரமத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து சொல்கிறவங்க கஷ்டமாக இருக்குது சுவாமி நாங்கள் வந்து இன்றைக்கி தண்ணி வர்ற நாள் பையஞ்சு நாளைக்கு ஒரு தடதுங்கிறான் ஆனால் இவன் தண்ணி வரைக்கும் பணம் கட்டின்னு இருக்கான் அதை மிரட்டி மிரட்டி வாங்கிட்டு போயிடுறான் அப்புறம் வந்து வீட்டில் தண்ணி பாத்திரத்துலாம் நிறைய பிடிச்சி வச்சா கூட அவன் வந்து அதை செக் பண்ணுறானான் இவ்வளோதெலாம் தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடாதுன்னு இந்த வந்து சொல்கிறானே அவனை வந்து எதில் போடுறது ஏன்னா தண்ணியை வச்சுன்னா எந்த பண்ண போகிறான் ஒரு பேசிக் நீடை கொடுக்க கொடுக்காத கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட்டு கலெக்டரேட்டு இதை பற்றி எனக்கு தண்ணி இருக்கா சௌரியமாக இருக்குன்னு நான் நினைப்பேனே என்ன எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது வாசலில் பைப்பு வச்சிருந்தேன் இந்த பசு மாட்டுக்கு வச்சுருந்ததை கொசு இருக்கா வேண்டி எடுத்தது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மனதுக்கு இதாக இருக்குது முத முதல்ல இந்த ஆசிரமத்தில் பண்ணின தர்மம் அது தான் இங்கே ஆடு மாடுகளுக்கெல்லாம் வாசு தொட்டி கட்டி தண்ணி விட்டு வச்சது அது வந்து ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்னையா பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது கொசு வரக்கூடாது எடு இது வேறு விதமாக இருக்குது திங்கிங்கெல்லாம் வேறு டெங்கு வந்துவிடும் டெங்கு வந்துடும் நாம் இருக்கிறத விட சாகிரதை எவ்வளோ நல்லது இருந்த ஒன்றும் உலகத்துக்கு நன்மை இல்லைன்னா என்னத்துக்கு இந்த வாழ்க்கை நமக்கு அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா மைத்ர பிராமணா ஜபேன ஏவது சம் சித்தேத் ஜபத்தினாலேயே எல்லாம் சித்திக்கும் சம் சித்தேத் சித்தேத்துனா வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம் எல்லா வகையிலும் குறியாதந்நந்நந்நநவா குறியாத் நீ மற்ற கர்மாவை பண்ணிண்டு ஜபம் பண்ணணும் மற்ற கர்மாவை பண்ணாட்டாலும் ஜபம் பண்ணணும் நீ மற்றதெல்லாம் நீ ராஜசூ யாகம் சோமயாகம் பண்ணினாலும் ஜபம் அதனால தான் எந்த கர்மா பண்ணி முடித்தாலும் பிராயஷ்ச்சித்தான் அசேஷானி தபக்கர்மாத்மக்கானிவை யானித்தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணாநுஸ்மரணம் வரும் ஸ்ரீம்பாம் சில பேர் ஸ்ரீ எல்லாம் சொல்லப்படாது சொன்னால் ஸ்லோகம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அதில் கிருஷ்ணானுஸ்மரணம் இப்போ நம்ம அக்கார மிருத்திகர்ன மாதிரி ஆகிடும் ஆகையினால பிராயஷ்ச்சித்தான் அசேஷாணி தப்கர்ம அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண நாராயண நாராயண நாராயண சிவ சிவ சிவ சொல்லுவோம் எந்த கர்மா பண்ணாலும் சொல்லுவோம் அது சொல்லாதைக்கு இருக்கவே மாட்டேன் அதெல்லாம் சொல்கிறேன் வைதிக கர்மாவை பண்ணிட்டு சொன்னாலும் சரி வைதிக கர்மாவை பண்ணாலும் இது முக்கியமான விஷயம் ஜபம் பண்ணியாகும் ஜபம்னா இந்த இடத்துல பகவன் நாம ஸ்மரணம் பகவன் நாம கதனம் இறைவனுடைய திருநாமங்களை ஓதுதல் அல்லது இறைவனுடைய திருநாமங்களுக்கேற்ற பொருளை நினைத்தல் அல்லது திருநாமங்களையே நினைத்தல் கிருஷ்ண அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு பதார்த்தம் மனதை பண்படுத்துபவன் மனதை உழுபவன் மனதை கொள்ளை கொள்பவன் இப்படிலாம் பல அர்த்தம் இருக்குது வெறும் வெறுமன பக நாமாவை சொன்னால் போறதை போருமா நாமா நாம அர்த்தம் தெரிய வேண்டாம் பதார்த்தம் தெரிய வேண்டாம் அதனால தான் நிறைய பேருக்கு ஒன்றும் இவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எங்கள் தாத்தா சொன்னார் சொல்லுடான்னா அவன் மீனிங் கேட்டால் சொல்ல எனக்கு மீனிங்கும் தெரியாது எதுவும் எங்கள் தாத்தா சொன்னார் சொல்கிறேன்னா குழந்தைகள்லாம் கேட்டால் அர்த்தம் சரியாக அதை கன்வின்ஸ் பண்ண தெரியுறதில்லை நிறைய பெரியவங்களுக்கு சப்போஸ் குழந்தைகள்லாம் படித்து போய் பெரியவாட்டை சொல்கிறதுன்னு வச்சுக்கோ அது அது இன்னொரு ப்ராப்ளம் நீ படிச்சுட்டே ஆகும் அதுக்குள்ளே அப்படின்னு என்கரேஜ் பண்ணி ஆஹா எனக்கே தெரியலப்பா இதெல்லாம் நீ சொல்கிறே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி குழந்தைகளை என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு குரூப் இருக்குது இதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படிம்பா சரி சொன்ன சொல்லேன்னா அதெல்லாம் உனக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படியெல்லாம் வந்து சும்மா இது வந்து என்னது வீண் ஜம்பம் அனாவசிய அகங்காரம் ஆ குறியாது அந்நத்து நவா குறியாத் இது வேற நித்திய கர்மா வேறு கர்மாக்களை நீ பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இதை சௌரியமாக பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரின்னு போட்டிருக்கு பார்த்தாடாண்ணா சோம்பேறி சௌரியமா போச்சு அந்நிய குறியாது அன்னியன்னவா குறியாது ஆஹா எனக்கு பிரமாணம் கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லி அதனால் இதெல்லாம் வந்து என்னத்துக்கு இந்த தர்ப்புல எடுத்துகிட்டு எழுது எழுத்தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சிராதத்தை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு போய் பேசாமல் பகவன் நாம வச்சுன்னா போகிறோம் இது தான் புரியாதுன்னா இது என்னென்ன உனக்கு ஒருவேளை முடியாமல் போகலாம் இந்த சிராதம் பண்ணுறது கயாஸ்ராத்தம் பண்ணிவிட்டால் அப்புறம் ஸ்ராத்தமே பண்ண வேண்டான்னு ஒரு இது என்ன யார் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு தெரியல இவர் சோம்பேரி பணம் செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லை அதனால மற்றத்துக்கெல்லாம் டைம் கொடுக்குறான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறதுக்கு டைம் கொடுக்குறான் என்னத்துக்கு இல்லாமல் டைம் கொடுக்குறான் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ருச்சி இல்லை டேஸ்ட் இல்லை அதனால் எதையாவது சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான் அப்படி இல்லைப்பா நீ கயையில் போய் ஸ்ராத்தம் பண்ணிட்டு வந்துட்டியான நீ வயசான காலத்தில் உனக்கு முடியாமல் போயிடும் உடம்புல சக்தி இருக்காது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரிச்சுவல் எல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு உடம்புல சக்தி இருக்காது ஸ்ட்ரென்த் இருக்காது அப்போ நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் நீ அதாவது உலகியல் கோணத்திலும் ஆன்மீகத்தின் கோணத்திலும் நீ உழைக்கத்தான் வேண்டும் அப்படி முடியாத போர் வரும்போது நீயே வந்து சோம்பேறித்தனத்துக்கு இதெல்லாம் சௌரியமாக எடுத்துக்க கூடாது குறியாது அந்நது நவா குறியாத் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ உனக்கு விழிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது வயசான காலத்தில் செய்யாமல் போட்டுக்கணும் நீங்கள் சில சமயம் இந்த ஸ்லோகம் இருக்க சில ஸ்லோகங்கள்னால் சரியாக புரிஞ்சுக்கலைன்னா ப்ராப்ளம் நம்ம பிரம்மச்சாரிஸ்கிட்டே ஒரு தடவை வந்தது ரொம்ப அருமையாக ஒரு பிரம்மச்சாரி பதில் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பஜ கோவிந்தத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது யோக ரத்தோவா போக ரத்தோவா சங்கரத்தோவா சங்க எஸ் ய பிரமணி ரமத்தே சித்தம் நந்த தி நந்த தி நந்த தேவ என்ன அர்த்தம் என்ன நீ யோக தியானம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீ சென்ஸ் ப்ரெஷரை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீ வந்து எல்லோருடையும் ஜாயிண்டாக இருந்தாலும் சரி எல்லார்டையும் விட்ரா பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அவன் வந்து எப்போவுமே பிரம்மத்திலேயே அவன் மனசு லயிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அதனால் ஒரு ஒரு பிரம்மச்சாரி சொல்கிறார் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரம்மனை மறக்காம இருந்தால் சரிண்ணா அப்படி இல்லைன்னார் இன்னொரு பிரம்மச்சாரி உணவு படிக்கிற போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு கோர்ஸில் நடந்தேன் அப்போ இன்னொரு பிரம்மச்சாரி சொன்னார் நீ அப்படி சொல்கிற மாதிரி இல்லை சாமி நான் சொல்கிறது சரியாக இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த பாருங்கள் யோகரத்தோ வாங்குறது கிரு பார்த்து சொல்லியிருக்கு போகரத்தோ வாங்கிறது கிரகஸ்தனை பார்த்து சொல்லியிருக்கு அப்படித்தானே சுவாமி எடுத்துக்கணும் அப்போ சன்னியாசியே போகரதோவான்னா உருப்பிடுமான் நான் நீ எந்த கப்போ சன்னியாசம் பண்ண அப்படித்தானே சுவாமியை எடுத்துக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பாடம் சொல்லிக் கொடுத்தது வேலை செய்கிறது ஆ அது இல்லறத்தாருக்கா இல்லறத்தாராக இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் எல் யாருடைய மனம் எப்பொழுதும் பரம்பொருளில் ஒடுங்கி இருக்கிறதோ அவனே உயர்ந்தவன் அதுதான் அதனுடைய பொருள் இவன் என்ன சொல்லிட்டான்னா நான் நான் வந்து சென்ஸ் ப்ரெஷர் என்ஜாய் பண்ணாலும் சரி தியானம் பண்ணாலும் சரி ஒரு பர்சனுக்கு இல்லைப்பாது வாழ்க்கை முறை ரெண்டு பேருக்கும் வேறு ஆனால் எல்லா ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரு பொருள் தாய்மானவர் சொன்ன மாதிரி வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையேன்னர் நீ இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி வாழ் அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அகுதும்னா துறவரம் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று ஜபத்தினாலேயே மைத்ரோ பிராமண உச்சியத்தை மைத்ரோ பிராமண உச்சியனா பிராமணஹா மைத்ரஹா இத்தி உச்சியத்தை பிராமணன் எல்லோருக்கும் நண்பன் சொல்லியிருக்கு அனைவருக்கும் நண்பன் பிராமணன் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அனைவருக்கும் எவன் நண்பனாக இருக்கிறானோ அவன்தான் பிராமணன் பிராமணன் எல்லோருக்கும் நண்பன் சொல்கிறது கரெக்டா அனைவருக்கும் நண்பனாக இருப்பவன் எவனோ அவன்தான் பிராமணன் சொல்கிறது கரெக்டாக பிராமணன்னா என்ன வேதம் அறிந்தவன் அர்த்தம் வேதத்தின் பொருளை அறிந்தால் என்ன வேதத்தை ஓதினால் என்ன வேதத்தின் பொருள்தான் எல்லோருக்கும் முக்கியம் வேதங்களை மனப்பாடம் பண்ணி பாதுகாக்கிறதுங்கிறது வேறு விஷயம் மைத்ரோ பிராமண உச்சியத்தே அப்படின்னு மாணவம் வச்சனம் அதில் இருக்கிற மற்ற சூத்திரங்களையும் பார்த்தா தெரியும் மற்ற ஸ்லோகங்களையும் பார்த்தா தெரியும் இது இடையில் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியர் அடுத்தது ஜபஸ்து சர்வர்மேபியா பரமோ தர்ம உச்சியத்தை அஹிம்சையாச்ச பூதானாம் ஜபயஜ பிரவர்த்தத்தை இது மகாபாரதே அது எங்கேன்னு போடலை நம்பர் கொடுக்கல புஸ்தகத்தில் ஜபஸ்து சர்வதர் மகாபாரதம் ஏன்னா மகாபாரத்தில் தொண்ணூற்றி எட்டு லட்சத்து ஸ்லோகம் இருக்குது தொண்ணூற்றி ஸ்லோகம் இருக்குது எங்கே போய் தேடுறது பார்த்துக்கணும் இண்டெக்ஸ் பார்த்து தேடணும் ஜபஸ்து சர்வ தர்மேபியா அனேமாக மோட்ச தர்மமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா அறச்செயல்களிலும் ஜபம் என்கின்ற அறச்செயலானது மேலான அறச்செயலாகும் அஹ ஜபஸ்து சர்வ ஜர் சர்வ தர்மேபியா இதிலிருந்து தான் சங்கராச்சாரியரை புரிஞ்சுக்கணும் எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறாரு பாருங்கோ எங்கேருந்தெல்லாம் கோட் பண்ணுறார் முதல்ல விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணார் அப்புறம் மனு தர்மத்தை கோட் பண்ணுறார் அப்புறம் அடுத்தது இப்போ மகாபாரதத்தை கோட் பண்ணுறார் அதனால தான் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறோம் மூவிங் லைப்ரரி நடமாடும் நூலகம் ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் வேதங்களெல்லாம் எல்லாம் அத்துபடி அதனால தான் அவதாரம் சும்மா சொல்ல முடியுமா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அவரை எழுதி வச்சிட்டு போனதை படிக்கிறதுக்கு எத்தனை முப்பத்தி ரெண்டு ஜென்மாவும் போகாது தோன்றுறது ஒன்றும் வேண்டாம் இந்த பாஷ்யத்தை எத்தனை நேரமாக படிக்கிறோம் பாருங்க ஏன்னா நம்ம லெவல் அவ்வளோ தான் இருக்குது நான் வந்து வேகமாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி ஒன்றுமே புரியலையுன்னு சொல்லுவீங்க கொஞ்சம் நீட்டி சொன்னால் வச்சுக்கோங்க ஏன் இவ்வளோ ஜவ்வாய் எழுக்கிறீங்கம்பாங்க அது ஏன் தலையழுத்து உன் தலையழுத்து சொல்லிக்க வேண்டியதான் பிராரப்தம் சொல்ல வேண்டியது ரெண்டும் இருக்குது எப்படியோ என் நமக்கு எனக்கு நமக்கு என்ன நான் சொன்னதை சரியாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு வேணும் உங்களுக்கு சரியாக புரிஞ்சுதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சரியாக ஏன்னா அவங்க லெவல் வேறு எல்லாத்தையும் நான் கண்டா பிடிக்க முடியும் முடியாது அந்தந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறார் எல்லா லௌகிக்க வித்தையே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாேருக்கும் ஒரே மாதிரியாக புரியுது இல்லாட்டியும் எனக்கு பரீட்சை மார்க் எல்லாம் போடுறாங்க சர்வ தர்மேப்பா ஜபஸ்து பரமோ தர்ம உயர்ந்த தர்மம் இது ஜபம் இப்போ அவர் எடுத்துன்னுட்டார் கிஞ்ச பன்முச்ச தேஜந்து ஜென்மசம்சாரபந்தனாத் அது முதலே இருக்குது இங்கே என்ன சொன்னா ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிக தமோமதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைர் அர்ச்சையன் நரசதா எத் பக்தியாக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கோ எத் பக்தியானா தாத்பரியம்னு அவரே லட்சியமாக வச்சுருக்க வேறு ஒன்றும் இல்லை இவன் யார் என்ன என்னத்தை பேசினாலும் சரி எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி இவனுக்கு லட்சியம் என்னென்னா அப்படியே வெங்கடாஜலபதி இப்போ இது பாருங்கள் விஷ்ணு சகஸிரநாம படிக்கணும் இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு பக்தர் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போயின்ட்டுருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் லெடி விஷ்ணு சகசிரநாமம் இருபத்தெட்டு கிலோவில் காசு மாலை மாதிரி பண்ணி வெங்கடாஜிக்கு சாத்தியிருக்கார் எட்டரை கோடி ரூபா இருபத்தெட்டு கிலோ இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை ஒரு ஒரு நாமத்தையும் ஒரு ஒரு காசு மாலை அது ஒன்று ஒன்று எத்தனை கிராம் தெரியல என்கிட்ட வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ வந்து வெங்கடாதுக்கு சமர்ப்பணம் அதை காசு மேலே போடவே முடியுமா தெரில இந்த சுவாமி தாங்குமா வெயிட்டு தெரில இருபத்தெட்டு கிலோ இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சிங்கிள் டோனர் விஜயவாடாலருந்து அழகாக சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கணும் சும்மா வரும் பணத்தை குணம் தான் கொடுத்தா அந்த தங்கத்தை எடுத்து அதை அதை ஒன்றொன்னும் பண்ணி அதில் வெங்கடாச்சர படமெல்லாம் போட்டு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை வெட்டி ஒரு ஒரு நாம விஸ்வஸ்மயனமஹா விஷ்ணவே நமஹா வஷட்காராய நமகா எழுதிருக்கணுமே இருபத்தெட்டு கிலோன்னு ஆண் வாயை பழப்போம் தங்கத்தை நான் இதெல்லாம் யோசிக்கிறேன் பகவன் நாமாவை எழுதணுமே அந்த எழுதுகிற ஆசாரிக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் அதை கொண்டு வந்து வெங்கடாச்சிரபதிக்கு சமர்ப்பணம் இருக்காரு தத் இதுதான் தாற்பயம் எத் பக்தியா புண்டரீகாட்சம் சபையர் அர்ச்சையன் அரசதா இது இவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காசு மாலையெல்லாம் போடுறது இதெல்லாம் பண செலவு அதுக்கு ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர் அப்புறம் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கு ஒரு மாலையை வச்சு அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பாலாஜிக்கு இதை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவாரிக்கு சமர்ப்பணம் சேஷம் எல்லாம் சொல்லி எல்லாம் போட்டு பண்ணணும் அங்கே அப்படி இல்லை இது உள்ளுக்குள்ளேயே ஜப்பம் பண்ணுறது வாயில் வா ஏதாவது ஏற்கனவே சொன்னார் பார்த்தாடே ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் படித்தோம் நாம் ஞாபகம் இருக்காது தெரியல கி ஜப்ப மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது பேராகிராஃப் கிம் ஜப்பன் கிம் ஜப்பியம் ஜப்பன் உச்ச உபாம்சு மானச லக்ஷணம் ஜபம் குறுவன் இதுதான் மறக்காமல் இருக்கணும் எங்கேயோ பாஷ்யம் படித்தா படிச்சுன்னு தான் பாஷ்யம் படிக்கிறது இப்படி தான் படிக்கணும் திடீர்னு இப்போ எங்கேயோ சொல்லியிருக்காரு இதை பற்றி லக்ஷணம் இல்லை இது வாட் இஸ் ஜப்பா அக்கார்டிங் டு சங்கராச்சாரியா இதெல்லாம் இப்போ சொல்லணும் ஜபத்துக்கு வந்து நிறைய இருக்குது அசகிருத ஆவர்த்தி உபதேசாத் அப்படின்னு பிரம்மசூத்திரமே ஒரு சூத்திரம் இருக்குது ஆவருத்திரசகிருத உபதேசாத் திரும்ப திரும்ப சொல்கிற ஆவருத்தி அப்படின்லாம் அங்கே சொல்லியிருக்கு அதனால் உச்ச உபாம்சு மானச லக்ஷணம் உச்சன்னா வாயத்தறந்து சொல்கிறது இறைவனுடைய திருநாமத்தை ஒதடு அசையிற மாதிரி சொல்கிறது அது கூட சொல்லாமல் சொல்கிறது உச்ச உபாம்சு மானச லக்ஷணம் உச்சம்னால் வாயில் சொ எதுக்கு தெரியுமா ரொம்ப நேரம் சொல்லிருந்தேன் அகண்டநாமம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ இந்த அகண்டநாமம் எல்லாம் சொன்னால் காலையில் இன்றைக்கி காலம்புரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் காலம்புரை ஆறு மணி வரைக்கும் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன் இன்றைக்கி சொல்கிற சில பேர் மூணு நாளைக்கு அகண்டநாமம் வச்சுருப்பாங்க சில ஆசிரமங்களில் எப்பவும் நடந்து கொண்டே இருக்குது அதை சொல்லிக்கிண்டே இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா நமக்கு வந்து மணிக்கணக்காக எங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கிராமத்தில் அகண்ட நாம போய் காலையிலேருந்து ராத்திரி சொல்லிகிட்டே இருப்போம் அப்புறம் நாலு நாளைக்கு நம்ம காதல் அதுதான் ஓடிகிட்டே இருக்கும் அதுலேருந்து வெளியில் வரதே கஷ்டம் அங்கேயே இருந்து அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் அது அப்படியே ஓடிண்டே இருக்கும் நம்ம என்ன காரியம் பண்ணாலும் சரி மனசுக்குள்ளே அதே நாம கேட்டுகின்றே அதுதான் ஜப்பத்தோடைய உறு ஏற திரு ஏறும் திரு ஏற வினை மாறும் பூஜை தயானு சுவாமி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார் அதாவது ஜப்பம் பண்ணுறபோது மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன்னா அடுத்தது என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் ஆக மைண்டு நெக்ஸ்ட்டு எதை திங்க் பண்ணணுங்கிறது என் இருக்கு ஆக மனசை வசப்படுத்துகிற சாதனங்கள்லையே ஜபம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறது அதனால தான் கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார் வரப்போகிறது இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் மணியாகிடுத்து ஜப சர்வ தர்மேபியா ஜபஸ்து பரமோ தர்ம உயர்ந்த தர்மம் அஹிம்சையாச்ச பூதானாம் யாரையும் இஹிம்சை பண்ணக்கூடாது சா போட்டதுனால யாரையும் துன்புறுத்தாத அது வேணும் இது வேணும்னு கேட்காத நீயே தனியாக பண்ணு ஜபயஜப் பிரவர்த்தத்தை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜபம் பண்ணுங்கிறார் நான் ஜபம் பண்ணுறேன் நீங்கள் அங்கே இருக்காது இங்கே இருக்காங்கன்னு சொல்லப்படாது நீ தனியாக போயிடு நான் போய் அங்கே உட்காந்து நீ ஜபம் பண்ணுறேன்னு யார்ட்டையும் சொல்ல தியானம் பண்ணுறேன்னு யார்ட்டையும் சொல்ல நீ பாட்டுக்கு தனியாக போய் ஒரு உட்கா உரமாக உட்காந்து நீ பாட்டுக்கு பண்ணிட்டு ஆக இது ரொம்ப முக்கியமானது இதே மாதிரி மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்புறம் தர்மம் சனை சஞ்சினுயாத் வல்மீகமிவ புத்திக்காக பரலோக்கே சகாயார்த்தம் சர்வபூத்தான் யப்பீடையன் யாரையும் துன்புறுத்தாம தர்மத்தை பண்ணுங்கிற மனு ஆக இந்த அளவில் நான் இந்த கருத்துக்களை பாஷ்யத்தை இந்த இடத்துல நிறுத்துறேன் அடுத்த வாரம் தொடர்ந்து படிப்போம் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தயே சஹசிரபாதாக்ஷி சிரோருபாகவே சகசிராஸ் சகசிரோட்டிணே நமதிஸ்மதிபராமாலா நகவன்போக்க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 ஆதிகருநஸஸ்வீக்கீவிமீரம் சத்நாமாராஜிகீ